وما كان ربك ليهلاك القرى بظلم من واهلها مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم اذا عصى من عرفني عذبته بمن لم يعرفني وقال صلى الله عليه وسلم ايضا من راى منكم منكر فليغيره بيده فان لم يستطع فبلسانه وان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم సర్వ పోహలం పోహల్ చేయు ఇన్ దలహతే పడితే పరిపాలితు పాడుحافظుకొండిరిక కూడియ అల్లాహు తఆలా ఉకే సొందమనదాహం సలాతుంద కరుణయం సలామంద ఈదేటమం ఎంగలుడే తలైవర్ మేలాన రసూల్ullah صلى الله عليه وسلم అవర్గల్ మీదుం అవర్గలుడే కురుంబతార్గల్ తోలర్గల్ అనేవర్ అనేవర్ మీదుం ఉండవదాగ கன்னியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லா உடைய முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கன் அடியும் அப்பால் உங்களுக்கும் கட்டளையிடுகின்ற சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு மிக மேலான உயர்ந்த பொறுமதியான பூர்த்தியான நிரப்பமான துனியா ஆக்கிரத்துடைய ஈரேற்றங்களுக்குரிய வழிகள் சொல்லப்பட்ட தெளிவான ஒரு மார்க்கத்தை அவனுடைய புறத்திலிருந்து அவன் விரும்பி எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் தீனை நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் இஸ்லாத்திலே இருக்கின்றோம் இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் யாரும் அதிகமானவர்கள் நூற்றுக்கு தொன்னூத்தி வீதம் ஒருவர் இருவர் இருக்கலாம் மற்றவர்கள் அனைவரும் எங்களுடைய தாய் தந்தர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் அதனால நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லோரும் வேறு மதங்கள்ல இருந்து வேறு மார்க்கங்கள்ல இருந்து நாங்கள் இஸ்லாத்தை படித்து குரானை படித்து குரானை ஆராய்ச்சி செய்து ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல மாறாக எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய உமா பாப்பா முஸ்லீம்களாக இருந்தார்கள் அதனால நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் ஏதோ ஒரு அமைப்புல பேரலையாவது முஸ்லீம்களாக இருக்கின்றோம் வாழ்க்கையில வரவேண்டி உள்ளது அதுக்காக தான் பயன் அதுக்காக தான் கொத்தவாக்கல் அதுக்காக தான் பிரசங்கங்கள் அதுக்காகத்தான் இப்படி முதாக்கராக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது எதற்கென்றால் எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் வர வேண்டும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் வர வேண்டும் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் ஆனால் எங்களிடத்திலே இஸ்லாம் இல்லை அது வர வேண்டும் அது வருவதற்காக இப்படி ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹு ஞாபகப்படுத்திக் கொண்டே சொல்லிக் கொண்டே அது வந்து யாரும் இருக்கிறார்களோ யார் உண்மையான ஒரு முஸ்லீமாக உண்மையான ஒரு மூமீனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கும் அவர்களுக்கு அது இருக்கும் எனவே சொல்லிக் கொண்டே இருங்கள் அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் அவர்கள் சொல்ல விஷயங்கள் பலன் அளிக்கும் அவர்கள் எடுத்து நடப்பார்கள் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதாக அல்லா கரங்கப்படுத்துகின்றார் யாரும் இல்லையோ யாரிடத்துல இமான் இல்லையோ இமான்ல உறுதி இல்லையோ நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு பயான்களை எடுத்து கொட்டினாலும் எவ்வளவு விஷயங்களை தெளிவாக சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு நடப்பது கஷ்டமாக இருக்கும் இன்று கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே அல்லாஹி நல்லடியார்களே ஜீன் தெரியாது மார்க்கம் தெரியாது பிரான் தெரியாது ஹதீஸ் தெரியாது ஹலால் ஹரான் தெரியாது தொழுகையை பற்றி எங்களுக்கு தெரியாது வட்டியை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று யாரும் சொல்றதுக்கு இல்ல எல்லோருக்கும் தெரியும் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் தெரியும் ஹலால் தெரியும் ஹரான் தெரியும் தெரியும் எது கடமை என்று தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று தெரியும் எது செய்வது ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும் எடுத்து நடக்கிறது காரணம் என்ன சொல்றாங்க அமைக்கிறோம் ஒரு கடையை திறக்கிறோம் முயற்சியில் ஈடுபடுறோம் தானாக எங்கட காலக்கு வந்து விழுதி இல்லையே இப்படி நல்ல வருமானம் வருக்குதா கூடையா கிடைக்குதா நிறைய கிடைக்குதா அதான் பாக்குறாங்க துன்யாவுடைய மகத்துவம் பெரிய வந்தான் வந்துட்டு பெரிய அமைப்பு ஊருக்கு பேருக்கு வாழணும் அவங்களை போல வாழணும் எங்க வீட்டுல இருக்கிற நோன்க்கும் அதுதான் கருத்து அவ வீட்டுக்கு முன்னால் உள்ள எ வீட்டுக்கு முன்னாள் உள்ள வீடு பாக்குறான் பக்கத்தில் உள்ள வீடுகளை வீட்டுக்கு சமான் இப்படி வாங்குறாங்க நாங்களும் போடுவனுமே என்ற கவலை அவங்களுக்கு வந்துச்சு அதனால கணவன் தூங்கக்கூடிய நேரமா இருந்தாலும் சரி அது சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்களை பார்த்து அவர தலையில போடுற கவலைன்னா தீனுடைய கவலை அல்ல அமல் செய்யணுமே எங்களுக்கு சொல்றாங்க ஒரு துணியாவுடைய கவலை ஏற்கனவே இவர் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தொழிறுறத்துக்கு நேரம் இல்லையாம் விவாதத்திற்கு நேரம் இல்லையாம் நன்மையான காரியங்களில் ஈடுபட நேரம் இல்லையாம் ஏனாம் அவர் பிஸியாம் அவருக்குன்னியாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படி ஓடக்கூடிய மனைவி இன்னும் பண்றா அவர் சொல்ற கணவனுக்கு என்ன சொல்றா இன்னும் இன்னும் கூட்டுங்க என்று சொல்றார் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே இந்த காலத்துல யாரும் சொல்லேலா எங்களுக்கு மார்க்கம் தெரியாது என்ற தெளிவாக விஷயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒளிச்சு மறைச்சு அல்ல பச்சையாக தெளிவாக துப்பரவாக குரான் ஹதீஸ் விஷயங்கள் ஒரு காலம் சொல்லப்படாமல் ஆட்கள் இல்லாதது யாரும் சொல்ல தெரியாது தெளிவாக விஷயங்கள் சொல்லப்படும் எடுத்து நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு அளவு விஷயங்களை விளங்கி இருக்கிறோம் அதை எடுத்து நடக்கிற அளவுக்கு உள்ளத்துல நூறு இல்ல உள்ள வெளிச்சம் இல்ல உள்ளத்துல பிரகாசம் இல்ல இமாண்ட வெளிச்சம் இல்ல அதனாலும் விஷயங்களை விளங்கி இருந்தாலும் எடுத்து நடக்கிறது தெரியும் என்ன செய்ய அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்றாரு அப்ப தெரியாம இல்ல தெரியும் கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே அல்லா நல்லடியார்களே ஒவ்வொரு ஒரு மனிதன் ஒரு உண்மையான முஸ்லீமாக நம்பிக்கை இல்லையோ உறுதி இல்லையோ அது வரைக்கும் இவருக்கு குரான் ஹதீஸ் படி எடுத்து வாழ்றது கஷ்டமா தான் இருக்கு அதனால தான் குரான் ஆரம்பிக்க கூடிய நேரத்திலே மீம் அலிப் கிசாபு லாராய் பீ ஆரம்பிக்கொள்ள சொல்றான் இந்த குரான் இருக்கிறேன் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல எந்த விதமான ரைபும் இல்ல சந்தேகமே கிடையாது இதுல குரான் உத்தர் பார்க்க போறார் குரான் உள்ள விஷயத்தை ஆரம்பமாக விளங்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு குரான்ல முதலாவது இந்த ஆரம்ப ஆயத்துக்களை ஆரம்பிக்க கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் இந்த குரான் உள்ள விஷயங்களை உங்களுக்கு எடுத்து நடக்கிறேன்னு சொன்னா சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நடக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு முதலாவது உங்களோட உள்ளத்துல யக்கீன் தேவை நம்பிக்கை தேவை சந்தேகம் உள்ள உங்களுக்கு குரான் ஹதீஸ் படிவா அதனால சந்தேகத்தோட குரான் ஓதாதீங்க உறுதியான நம்பிக்கையோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட பாருங்களை சொல்லப்படுது நடக்க தெரியா அதிகமான சொல்றது ஆண்கள் மீது கட்டாய கடமை சரி வராது ஆண்கள் இயலாதவரா இருக்கிறார் பள்ளிக்கு வர இல்லாது இமான் ஜமாத்துக்கு வர இயலாது அப்படியா நோயாளியா இருக்கிறார் வேற விஷயம் காரணங்கள் இருக்கிற அந்த காரணங்களை தவிர காரணங்களை தவிர சும்மா வீட்டில் சொல்லக்கூடாது பல உலமாக்களுடைய சகாபாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா இமான் ஜமாத்தோட சொல்லாத தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது அதுக்கு நன்மை கிடைக்காது கடமை அப்ப இது முஸ்லிம் வந்திருக்கு பின்னால யாரு பள்ளி வாசலுக்கு போவோ அந்த வீடுகள நெருப்பு விரவு போட்டு பத்த வைக்க உள்ளம் விரும்புது பெண்கள் அல்ல ஆண்கள் பெண்கள் வீட்டுல சொல்வது தான் பொருத்தம் எவ்வளவு மறைவான இடம் இருக்குதோ அவ்வளவு மறைவான இடத்துல பெண்கள் வீட்டுல சொல்றதுதான் சரி வரக்கூடிய அதிகமா இருக்கிறாங்களா தொழாத பேர் நூத்துக்கு ஒரு இருபது பேர் அல்லது நூத்துக்கு ஒரு முப்பது வீதம் ஒரு முப்பது வீதம் இருபத்தி அஞ்சு வீதம் அதிகமான வீதம் அன்பான கண்ணியமான சோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே பார்க்க தெரியும் அறிவு இருக்கிறேன் ஆனா அமல் செஞ்சு கொள்ள அமல் செய்த அளவுக்கு எங்க உள்ள நூறு இல்ல அமல் தூண்டப்படணும் அமல் செய்யறதுக்கு ஒரு ஆசை வரணும் அந்த ஆசை எப்படி வரும் அந்த ஆசைக்கு தான் அந்த ஆசைக்கு தான் நூறு வெளிச்சம் என்று சொல்றோம் அமல் செய்ய ஒரு ஆசை பாவத்தை செய்யக்கூடாதே என்ற ஒரு வெறுப்பு ஒரு பயம் ஒரு அச்சம் இமான் ஈமான் என்ற கண்ணுக்கு விளங்குற சாமான அல்லது பசார்ல வாங்குற ஒரு சாமான அல்ல ஈமான் என்றது ஈமான் என்ற ஒவ்வொரு முமிந்த உள்ளத்திலே மேற்படக்கூடிய ஒரு வகையான நூல் ஒரு வகையான வெளிச்சம் அப்படி இமான் வந்தா என்ன நிலவு உண்டாகும் இவருக்கு நன்மை ஏற்படும் ஆசை உண்டாகும் சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்கும் பாவத்தை விடணும் என்ற ஒரு உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படும் நன்மையின் மீது ஆசை ஏற்படும் பாவத்தின் மீது வெறுப்பு வரும் நரகத்தின் மீது பயம் இருக்கும் ஒரு பாவம் ஏதாவது தவறுதலாக நடந்துட்டா உள்ளத்துல சரியான கவலை ஒரு தவறு செஞ்சு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு செய்யுமே இது கூடிய அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்குமே கேட்காத வரையில உள்ளம் பதறி உள்ளம் பதறி உள்ளம் துடிச்சு கொண்டிருக்கும் இதுதான் இமானுடைய அடையாளங்கள் பாவம் உண்டு கண்ணுக்கு விளங்கக்கூடிய நேரத்தில் உள்ளம் துடிக்கணும் அவர் தான் மூமி எங்களுக்கு என்ன அவன் குடிச்சா எங்களுக்கு என்ன அவன் தினா செஞ்சா எங்களுக்கு என்ன அவன் வட்டிக்கு எடுத்தா எங்களுக்கு என்ன அவன் ஹராத்த செஞ்சா அவர்களை பாட்டுல இருக்கிறார் மையத்து மாதிரி அன்பான் கண்ணியமான் சொல்லி இது தெளிவா விளங்குறது அவரது உள்ளத்துல இம்மான்டைய நூறு இல்ல உள்ள ஒரு துடிப்பேற்படுவது இல்ல அல்லாவுடைய மகத்துவம் உள்ளத்துல இல்ல அல்லாவுடைய பெரிய தன்மை உள்ளத்துல இல்ல ஆதரத்துடைய பயம் இல்ல அவருக்கு அதனால்தான் அவருடைய பாவத்தை கண்ட அவ்வள இருக்கிறாரே அவர் பூர்த்தியானு சொன்னாங்க அவரது அல்லது அவரது பொறுப்புல உள்ளவங்க அவரது குடும்பத்துல உள்ளவங்க பாவங்கள் செய்வாங்க இவர் அவர பாட்டுல பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்படியா வந்தவர் சொருக்கம் போக மாட்டார் என்றார் அவர் என்னாமல் ஹதீஸ் சையான ஹதீஸ் எங்களோட மனைவி பாவம் செய்யறா எங்களோட மனைவி அவர் ஹராத்த செய்யறா அல்லாக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்றா அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்றா இவரட பாட்டுல பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன செய்ய அவட ஆசையாம் அவ செய்வான் இப்படியாந்த சொர்க்கம் போமாட்டிம் சொன்னு உங்களுக்கு நன்மை செய்ய போல சந்தோஷம் ஏற்படுவதுதான் ஒரு இமாஞ்சமாத்தோட தொலை கிடைச்சிட்டு அல் ஹம் ஆண் கிடைச்சி அல் ஹம் என்றார் செய்ய அதுக்க உங்களையால ஏதாவது ஒரு தவறு ஒரு பாவம் ஒரு மாத்தமான காரியம் நடந்து நடந்துட்டா அதுக்கு அதை பத்தி உங்களுக்கு கவலை ஏற்பட்டா நீங்க மூமின்னு சொன்னாங்க அவர்தான் நன்மை நடந்தா சந்தோஷம் ஏற்படணும் பாவம் ஏதோ ஒரு அமைப்புல பாவம் மனிதனின் மன வருத்தம் ஏற்படுவதே என்றா அவரு தான் ஒரு இம்மான் ஜம் தவறிட்டு உள்ளத்துல சரியான இவருக்கு கணக்கும் இல்ல அவரோட பாட்டுல இருக்கிறார் அப்படி என்ற மாத்தமாயிருத்தா அவர் அவர் முஸ்லீம் வேறின் வேறா இல்லை முகமது வார்த்தையை சொல்லிட்டா அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் வார்த்தையை மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை தோண்டி பார்க்கல எங்களுக்கு ரசூல் சொன்னாங்க நான் உங்களோட வெளி ரங்கத்தை வச்சுதான் முடிவு செய்யறேன் உங்களோட உள்ரங்கத்தை அல்லாஹ் எனக்கு இந்த காபீர்களோட யுத்தம் செய்ய அல்லா எனக்கு ஏவிருக்கிறான் ஆர்டர் பண்ணிருக்கிறான் நான் உங்களையோட யுத்தம் செய்வேன் எதுவரைக்கும் தெரியுமா நீங்க சொல்லிட்டீங்க அவங்க அவங்களோட ரத்தத்தை பாதுகாத்துக் கொண்டாங்க நான் அவங்களோட யுத்தம் செய்ய மாட்டேன் அவங்களோட காணி பூமியை நான் எடுக்க மாட்டேன் அவங்களோட சொத்து செல்வங்களை எடுக்க மாட்டேன் அப்படி என்ற இஸ்லாத்தி சொல்லும் அவனுக்கு இம்மான் இஸ்லாம் அல்லாவை பத்தி விளங்கப்படுத்தும் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஒரு மூணு நாள் டைம் கொடுக்கணும் அவன் அதுக்கும் தயார் இல்லை என்றா அவன் அவன் வரி எடுக்கணும் நாங்க வரி தர மாட்டோம் நீங்க வேண்டிய செய்யுங்க என்றா தான் தான் கிட்டால் யுத்தம் எடுத்த வாக்குல கிட்டால் அல்ல எடுத்த வாக்குல ஆள ஒரு ஊர் பூர்த்தியாக முஸ்லிமான ஊரா இருக்குது ஒரு ஊர்ல உள்ளவங்க நூற்றுக்கு நூறு பிரான் ஹதீஸ் படி வாழ்றாங்க அல்லாத சட்டங்கள் எடுத்து நடக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஊருக்கு இஸ்லாத்தப்படுத்தி எடுத்து சொல்லணும் எங்கட ஊர்ல இருக்கிறவங்க நூத்துக்கு நூறு தொழுகையாளிகளாக நூத்துக்கு நூறு அமல் செய்யக்கூடியவங்களாக அல்லாத கட்டளை எடுத்து நடக்கக்கூடியவங்களாக யாரும் காப்பீர்கள் இல்ல எல்லாம் எங்கட ஊர்ல இருக்கிறவங்க முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க எல்லாம் எடுத்து நடக்கிறாங்க அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஊருக்கு நாங்க தாவத் கொடுக்கணும் எங்கட நாட்டோட சேர்ந்திருக்கக்கூடிய அடுத்த நாடு அதுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம் நாங்கள் தெளிவா முறையா அன்பா இறக்கமா அழகாக அல்லாஹ் ஆப்ரத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம் கபூல் செஞ்சா பிரச்சனையே இல்லை கபூல் செய்யலா டாக்ஸ் அவங்கள்ட வரி எடுக்கணும் ஈஸியா வாங்கணும் அதுக்கும் அவங்க தயார் இல்லைன்னா நாங்க சொல்லுவோம் அல்லாவில் அல்லாட படைப்புகளை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க அல்லாவ நிராகரிச்சு வாழ்றீங்க அல்லாஹ் கொள்ளாமல் இருக்கிறீங்க அதனால இந்த பூமிக்கு மேல நீங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லை நாங்க உங்களையோட யுத்தம் செய்ய போறோம் அதுக்குதான் யுத்தம் அடிச்சு பறச்சு எடுக்க அல்ல அவன்காணிப்பிடிக்கு அல்ல அவன சொத்தை எடுக்க அல்ல யுத்தம் கண்ணியத்துக்குரிய மேலான சோதரர்களே அல்லாஹி நெல்லடியார்களே இந்த அடிப்படையில ஒரு ஊர்ல ஜிஹாத் தான் ஜிஹாத் ஜிஹாத் எப்ப செய்யலும் இந்த அமைப்புல வரும் எங்களோட ஊர்ல எவ்வளவு பேர் அல்லாக்கு மாத்த நடக்குறாங்க எவ்வளவு பேர் குடிச்சுக்கொண்டு தினா செஞ்சு கொண்டு வட்டிக்கு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க நாங்க போயிட்டு அந்நிய பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு இஸ்லாத்த பத்தி எடுத்து சொல்லுங்க முதலாள எங்களோட நாட்டுல உள்ளவங்க இஸ்லாத்துக்கு வந்து பூர்த்தி ஆனதுக்கு பின்னால்தான் ஜிஹாதுடைய சரியான அசலான அமைப்பு வருது ஒரு அமைப்பு அடுத்த அமைப்பு எங்களைய தாக்க வராங்க பூமிய அல்லது சொத்துக்களை வரச்செடுக்க வராங்க எங்களை கொள்ள வராங்க அந்த நேரத்துல எதிர்க்கிறது அது கட்டாய கடமை நாங்கிறோம் கள்ள வாரான் நாங்க அவனை அடிச்சோம் கொண்டோம் நாங்க குற்றவாளி இல்ல நாங்க கொலக்காரன் இல்ல அவனை கொள்ளையிலும் களவெடுக்க வாரான் எங்கட சாமான்களை எங்களுக்கு சொந்தமான இனத்த உரிமை இல்லாமல் எடுக்க வார்டா அடிச்சால் அடி கொடுத்த பொறுப்பில் சோழர்களே அல்லாஹின் நல்லே இந்த அடிப்படையில மூமின் இஸ்லாம் அதாவது ஒரு மனிதன் அந்த உள்ளத்துல ஈமான் இருக்கிறது அடையாளம் அவருக்கு நன்மையை செஞ்சா சந்தோஷம் ஏற்படுவனும் பாவங்களை செஞ்சு அவருடைய உள்ளத்துல வெறுப்பு வரோம் அவங்க களிமா சொல்லா அவங்க தப்பி கொள்வாங்க வெளிரங்கத்தை பாக்குறதுதான் என்னோட பொறுப்பு ஒவ்வொருத்தருடைய கல்வுடைய நிலைமைகளை பாக்குறது என்னோட பொறுப்பு இல்ல அந்த அடிப்படையில் அன்பான கண்ணியமான சோறலே பெரியார்களே உள்ளங்களுடைய நிலைமைகள் உள்ளங்கள் ஏற்படக்கூடிய ஒன்று தான் அது கல்வில ஏற்படக்கூடிய ஒன்று இருக்குமோ இமாண்ட வெளிச்சம் இருக்குமோ அவங்களுக்கு நன்மை எடுத்து நடக்கிறது விடுறதும் லேசாக இருக்கும் அல்ல என்ன சொல்றான் கிதாப் இந்த ஆண் இருக்கிறேன் இதுல லா ரை எந்த சந்தேகமும் இல்லை ஆன்ல சந்தேகம் கிடையாது பட்டியில அழிவு இருக்குது பட்டி எடுத்தா அழிவு ஏற்படும் பட்டி எடுத்தா நாசம் உண்டாகும் அல்லாத சோதனை வரும் சொத்துக்கள் அழிஞ்சி போகும் கேவலம் உண்டாகும் நம்பிக்கை இருக்குதா இல்ல நம்பிக்கை இல்ல இல்ல இல்ல சரியா வரும் அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் வளரும் என்ற ஒரு சிந்த வட்டிய கொண்டு சிந்தா இவருக்கு சரி வராது சொல்லப்பட்ட விஷயம் எடுத்து நடக்க இப்படி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தெளிவாக அல்ல சொல்றானே உதாரணத்துக்கு வளர்ச்சி உண்டாகும் என்று குரான் ஹதீஸ்ல தெளிவாக குரான் பார்ப்போம் முதலாவது எத்தனையோ இடங்கள்ல சதக்கா கொடுக்க கொடுக்க கூடும் வளர்ந்து கொண்டே போகும் கூடிக்கொண்டே போகும் என்று குரான் சொல்றது உதாரணங்களோட விளங்காதவங்களுக்கு உதாரணம் சொன்னே உதாரணங்களும் அல்லா குரான் சொல்லி காட்டான் ஒரு நெல்ல போல ஒரு நெல் அந்த பூமிக்குள்ள ஒருத்தர் போடுறார் ஒரு மரம் வெளியாகுது இருக்குது ஒவ்வொரு கதிர்லயும் ஒரு ஒரு கொப்புல நூறு நெல் இருக்குது அப்ப ஒரு நெல்ல போட்டார் ஒரு மரம் வெளியாகிச்சு அதுல ஏழு கொப்புகள் ஒரு கொப்புல நூறு நெல் அல்ல இத சொல்லிட்டு சொல்றான் இது யாருக்கு தெரியுமா உதாரணம் அல்லாட வழக்காடு நல்ல வழியில செலவழிக்கிறாங்களே தேவை உடையவங்க கஷ்டம் உடையவங்க குடும்பங்களுக்கு செலவழிக்கிறாங்களே என்ன வழி அல்லாட வழியோ அந்த வழியில செலவழிக்கிறவங்களுக்கு உதாரணம் இப்படி நாங்க அவங்களுக்கு இப்படி கூட்டி கொடுப்போம் சொல்லு படுதா பட்டா இமான் இருக்குது பட இல்லேண்டா இமான் இல்ல இல்ல பெரிய குறப்பாடு இருக்குது இமால பெரிய விலகீனம் இருக்குது நானும் நீங்களும் விளங்குவோம் தொகையை தொடரை அஞ்சு நேரம் சொல்லக்கூடியவருடைய உணவுடைய நெருக்கடி அல்ல இல்லாமக்குவார் குரான் அல்லா சொல்றான் நீங்க சொல்லுங்க குடும்பத்தையும் சொல்ல சொல்லுங்க நாங்க உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்க இல்ல நாங்களே உங்களுக்கு சாப்பாடு சாரோ எல்லா தேவைக்குரிய ஏற்பாடு செய்யறோம் சாப்பாடு மட்டுமல்ல எங்களுக்கு உடுப்பு தேவை வீடு தேவை வாகனம் தேவை ஒரு தொழில் தேவை ஒரு மனைவி தேவை எங்களுக்கு தேவை இதெல்லாம் ரிஸ்க்கு தான் கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லி தொழுகையை கொண்டு பெரிய அப்படி விளங்குறார் ஆபீஸ்ல இருந்து தொழுறது ஷப்ல இருந்து தொழுறது கடையில இருந்து தொழுறது என்ன கருத்து சொல்லுதா யாவரம் அடிப்பட்டு போகுமாம் வாரம் எத்தனை பேர் திரும்பி போவானாம் எத்தனை இல்லாம போகுமாம் அவருடைய அவருக்கு எப்படி தொலைக்கு தொலை அவருக்கு கஷ்டம் அவர் அப்படிதான் விளங்கிருக்கிறார் மாத்திரமா விளங்கியிருக்கிறார் அவருக்கு குரான் வழி காட்டாது யாருக்கு வழி இந்த குரான் எந்த விதமான சந்தேகமும் இல்ல புதலில் முத்தகின் இந்த வழிகாட்டு நடக்காவது தேவைட பிர பாடு ரசூல் வந்த உடனே சாபாக்களா எல்லாரும் சொல்லுங்க அல்லா தொழுகையே கடமையாக்க இருக்கிறான் ஆரம்பத்துல சொன்னாங்களா வட்டியை அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை மக்கால கிட்டத்தட்ட ரசூலுல்லா பதிமூணு வருஷம் இருந்தாங்க பதிமூணு வருஷ உழைப்புல இமான சீராக்கினாங்க உள்ளத்துல இமான் வெளிச்ச வார்த்தைக்கு பாடுபட்டாங்க சொர்க்கத்துல ஆசைய உண்டாக்கினாங்க நகத்துறை துனியா அறிஞ்சி போன்றிருந்து அவங்க உள்ளத்துல சகாபாக்கள் உள்ளத்தை வெளிச்சம் ஏற்பட்டு நூறு வந்து அதுக்கு பின்னால பதிமூணாவது வருஷம் மக்கால இந்த மதியினாவுக்கு போறதுக்கு முந்தின வருஷம் தான் அல்ல தொழுகையை எடுத்து தொலகை கொடுத்தாங்க குடிச்சு கொண்டு எப்படி குடிச்சவங்க பரம்பரையாக குடியில ஊறிப்படுத்த வாக்குல குடிய விடுங்க என்ன உடவயலே அதனால்தான் உள்ளத்தை சீராக்கினது உள்ளத்தில இமான் வாரத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆயத்துக்களை பாடங்கள் அல்லாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தா விடுங்க எந்த அளவு தயார் மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு ஜிஹாதுக்கும் போ தயார் உயிர் கொடுக்க தயார் ஆகலுக்கு வந்துட்டார் அன்பு மனைவி அன்பு பிள்ளைகள் அன்பான கண்ணியமான கூட்டம் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம் உங்க அப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க நான் நீங்களும் என்ன சொல்யார் இது எப்படி உண்டாச்சு வெளிச்சத்தால வந்த பேச்சு சும்மா வர இல்ல அன்பான சோழர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு விஷயங்கள் தெளிவா இருக்குது தெளிவாக விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுவது நாங்க எங்களைய திருத்திக் கொள்ளணும் எந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு வராத வரையில சத்தியமான சொல்ற திருத்தம் வராது வருஷம் போய்த்து கொண்டிருக்குது வருஷம் பிறக்குது நாம் இப்ப இஸ்லாமிய புது வருஷத்துல மாதத்துல இருக்கிறோம் அன்பான கண்ணியமான சொல்ல வாய்ஸ் போகுது வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு நானும் நீங்கள சிந்திக்கணும் போன வருஷம் தொழுகை இல்லாமல் இருந்தோம் இந்த வருஷம் அப்படியே கலிக்கிறதா அல்லது இந்த வருஷம் தொழுகை ஆரம்பிக்கிறதா போன வருஷம் வட்டியோட ஹராத்திர ஈடுபட்டோம் இந்த வருஷமாவது வயசும் போகுது நான் திருத்தம் இணைகிட்ட வரணும் அந்த வட்டி தொடர்ப விடுவணும் சினால ஈடுபட்டேன் போன வருஷம் தவறுதலாக ஏதோ ஒரு அமைப்புல ஜினா நடந்து சென்னையால இந்த வருஷம் இந்த வயசு ஒரு வருஷம் கூடிட்டு வயசு கூடிட்டு நான் பாவங்களை விடுவணும் இப்படி என என்னென்ன பெரும் பாவங்கள் நடக்குதோ அந்த பெரும் பாவங்களை நான் விடணும் நான் ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல வாலிபனாக நல்ல ஒரு வயோதிப்பனாக ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக ஆகணும் என்ற ஒரு கவலை எங்களோட உள்ள வருவதா வரோனும் மேலான சொல்லி அவசரமா வந்துரும் இப்ப வந்துரும் அது சொன்னி பார்ப்போம் அல்ல இப்பே வந்துரும் யாரும் ஹிதாயத் யாரைய கையிலே மல்லா கொடுக்க இல்லை யாரும் ஹிதாயத்து பங்கு வைக்கல கையில நூறு பேருக்கு உங்களுக்கு வெளிச்சமாக்கி விடும் கைதையும் கைதையும் அல்ல ஹிதாய அல்லாட கையில வச்சிருக்கிறான் ஆனா தேவை உள்ளவங்களும் கொடுப்பான் ஆசை உள்ளவங்களும் கொடுப்பான் விருப்பம் உள்ளவங்களும் கொடுப்பான் நான் திருந்தோடுமே ஒரு கவலை வருவதே அவருக்கு அல்ல ஹிதாயத்தை கொடுப்பான் யாருக்கு அந்த கவலையும் இல்லையோ அல்ல கொடுக்க தயாரில் வெறுப்பா இருக்க ஒரு தடவை தேவையில்லை அல்லாக்கு நாங்க ஒரு கோடி தடவை தேவையில்லை அல்லாக்கு என்ன நாங்க தேவையா நேற்று வரைக்கும் சிலைக்கு முன்னால கும்பிட்டு கொண்டிருக்கிறான் சர்ச் பெரிய ஃபாதரா இருக்கிறார் அல்லா கனவு ஒரு கனவை காட்டி ஒரு கனவின் மூலமாக அல்லா அவருக்குமார்பாடு செஞ்சுக்கிறான் தொழுது அதனால தான் மலக்குமார்கிட்ட அல்லா சொன்னி சொல்ல போலிபா ஒரு கூட்டத்தை தேவையா அதுதான் எல்லா நேரத்திலையும் வணங்கி கொண்டே இருக்கிறோம் இன்னொரு கூட்டம் என்னத்துக்கு குழப்பம் செய்யக்கூடிய கூட்டத்தையா சகோதரர்களே கிடைக்காது விஷயங்கள் சொல்றது உலமாக்களிட பொறுப்பு குரான் உண்மைகளை அல்லாத சூழ்நிலை பொறுப்பு எங்க நீங்க மறைச்சீங்கலாம் உங்களுக்கு சம்திங் கிடைக்கும் ஏதாவது சல்லி கிடைக்கும் அவன் முகத்து இல்லாம போம் இவன்ட மொஹத் இல்லாம போகும் அதுக்காக குரான தீட்டம் மறைச்சிங்க போங்க நரகம் சல்வா இல்ல நரகத்தில் அதனால எங்களுக்கு துணியால எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல நரகத்திலேருந்து தப்பிக்கொள்ளு வரும் அதுக்காக அடிப்படையில் விஷயங்கள் உலமாக்கல் வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன பழைய நல்ல ஒரு வாகனம் எடுத்தா நல்லமே இது என்ன உடுப்பு நிலைமை எங்காவை பத்தி கவலைப்பட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆசனத்தை பத்தி கவலைப்பட எங்க கபருடைய வாழ்க்கைய பத்தி கவலை பத்தி பேசுறோம் அலிங்கி போற துணியாட நிலைமையை பத்தி பேசுறோம் தேவை இல்லைன்னு சொல்ல இல்ல சம்பாதிக்கணும் மனைவி தேவை உள்ளே தேவை வீடு தேவை வாகனம் தேவை லமது இல்லா தேவை ஹலா ஹலா எடுத்துக்கொள்ள பிரச்சனை இல்ல அது பெரிய அநியாயம் அதனால் அன்பான கண்ணியமான சோழலு எங்களை பத்தி கவலைப்படுவோம் எங்கட பொண்டாட்டி புள்ள குட்டி எங்களை பத்தி கவலைப்படும் எங்குறாவா தொழுக இல்லையா அப்ப அவத்தி நாங்கள் கவலைப்படுவோம் எந்த அளவு மார்க்க சட்டம் என்றா உலமாக்களுடைய பட்டுவா என்றா அஞ்சு நேரம் தொலாம ஒரு பொம்புல இருந்தா அந்த பொம்புலக்கு நல்லா சொல்லணும் அன்பு தொழுங்கேன் அவ கேட்கிறா இல்லையென்றா கொலான் அதீச சொல்லி சிறப்புகளை சொல்லி சொல்லணும் தொலை தயார் இல்லையண்டா கொஞ்சம் காரமா சொல்லணும் காரமா சொல்லி பாக்கணும் அப்படியும் அவ தொழுகுறா இல்லையண்டா அவ கொஞ்சம் பிரிச்சு வச்சு பார்க்கணும் அவ அப்படின்னு தயார் இல்லை என்றா கண்ணியத்துக்குரிய வேளாண் அவ கொஞ்சம் உம்மா அவங்களோட உம்மா வீட்டுக்கு அனுப்பி பார்க்கணும் உம்மா வீட்டுக்கு யாரும் அனுப்பு அனுப்புக்கு அனுப்புறதுக்கு என்ன விலங்கப்படுத்தும் நீங்க சொல்லுங்க வந்து சேர்ந்து கொள்வேன் எடுப்பேன் அதுக்கும் அவன் தயாரில்லைண்டா மார்க்க சட்டும் அந்த பொம்ப தொல்லாத பொட வாழ்க்கை நடத்த கூடாது அப்படி தலா கொடுக்க ஆரம்பிச்சா பெரியோர் கூட்டம் தலா ரெண்டு பேர் கிட்ட இல்லாத பேர் மணவனிகிட்டேன் சொகை இல்ல மனைவி கிட்டேன் கொுகை இல்லை அன்பான கண்ணியல்புங்க விஷயங்களை திருத்திகளில் ஓடிக்காட்டின் சொல்லி முடிக்கிறேன் அந்த சோதனை இருக்கிறேன் அது பாவம் செய்யறவங்களுக்கு வராது சோதனைகள் வரக்கூட பாவங்கள் மட்டும் வராது நல்லவங்களுக்கு அவனுக்கு வர சோதனை எனக்கு வரும் என்பது தெளிவான கருத்து அடுத்த ஆயத்து கருத்து கருத்துவது வெளிய கூட்டாளி குடிக்கிறார் கூட்டாளி சினா செய்ய அவருக்கு நல்லா தெரியும் இவர் எல்லா பூத்தும் போடுறேன் குடிக்கிறார் செஞ்சு கொள்ற என்ன செய்ய கூட்டாளி தானே அவனோட அவனை பகச்சு கொலை இல்லவான் வீண் இல்லாதீங்க எங்கேயோ அந்த பாவங்கள் இல்லாம அதுக்குரிய முயற்சி முறையாக அன்பா முறையாக செய்யப்படும் இந்த இன்றைக்கு ஹதீஸ்லா அடுத்த கருத்து என்ன சொன்னாங்க அல்ல சொல்றான் என்று அதனால முஸ்லீம் அல்லாதவங்களை கொண்டு அதிப்படுவது அதுதான் கருத்து தெளிவான கரு அடிக்கிறான் அடிக்கிறான் அல்லாக்கு மாற்றம் செய்யறோம் அதனால அடிப்படுவது அடி கிடைத்தான் நட்பே கிடர்படுவது குழந்தைகள் நோயாளிகள் வயதாலிகள் எங்கட பாவத்தால அவ்வளவு நடக்குது முஸ்லீம்கள் கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரத்துல பெரிய ஊழல் பெரிய அநியாயம் அதை பேசி முடிக்க ஐம்பது கொத்துமா செஞ்சாலும் முடிக்க அளவா இருக்கும் அவ்வளவு அநியாயம் முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஏமாற்றம் பொய் களவு கடன் அவனுக்கு சித்த வட்டி எடுத்துக்கொண்டு எல்லா கூத்தும் நடக்கு எப்படி அல்லாட உதவி வரும் எப்படி மழை பெய்யும் கொஞ்சம் பேர் தோழ்ந்து கொண்டு அழுந்து கொண்டு சரி வருமா கொஞ்சம் பேர் தொழுறாங்க அழுறாங்க எப்படி ரகத்திறங்கும் பெரிய கூட்டம் அநியாயம் செய்தே அல்லாட உதவி வரா அதனால் அன்பான கண்ணியமான சொல்லி நிலைமை சீராகணும் வேண்டாம் எங்களோட சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உதவி எங்கட வாழ்க்கையில் திருத்தம் வரணும் அல்லா எங்கள்ட்டாக எங்களால் நடந்த எல்லா பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்ப உண்டாக்குவாயாக நன்மையான காரியங்கள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவாயாக இமாண்ட வெளிச்சத்தை தருவாயாக எங்களோட கல்புகளை வெளிச்சமாக்கி தருவாயாக எங்களோட உள்ளங்களை சீராக்குவா கடன்களை குடும்ப பாடங்களை பூர்த்தியா